அவர்கள் கூறியதாவது நபிசுலுல்லாஹூ அலஹு வசல்லம் அவர்களும் அபுபக்கர் அலி அல்லாஹூங் அவர்கள் உமர் அலி அல்லாஹூங் அவர்கள் ஆகியோரும் அல்ஹம்துல்லாஹி ரபில் என்றே தொழுகையை துவக்குபவர்களாக இருந்தனர்